சாயித் இப்னு வான் இருவரை நபி சொல்ல அலை வசல்லம் மதினாவின் வடக்கு திசையின் பக்கம் அனுப்பினார்கள் இவ்விருவரும் ஹவுரா என்ற இடத்தை அடைந்து அங்கு தங்கியிருந்தார்கள் அபு சுஃபியான் வியாபார கூட்டத்துடன் அவ்விடத்தை அடைந்த போது அவ்விருவரும் திரும்பி செய்தியை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் இந்த வியாபார கூட்டம் மிகப்பெரிய அளவில் குறைகி தலைவர்களுக்குரிய செல்வங்களுடன் சென்று கொண்டிருந்தது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 காஃபியர்களின் உள்ளங்கள் துடிதுடித்துக் கொண்டே இருக்கும் இப்போது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் இதோ குறைச்சிகளின் வியாபார கூட்டம் அவர்களது பொருட்களுடன் வருகிறது அக்கூட்டத்தை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள் அல்லாஹ் அந்த பொருட்களை உங்களுக்கு அளிக்கக்கூடும் என்று நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் இப்போரில் கலந்து கொள்ள வேண்டுமென நபி சொல்லாஹ் அலைவாசலம் எவரையும் வலியுறுத்தவில்லை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 செல்வங்களுக்கு பதில் சண்டை நிகழும் என்று அப்பொழுது நபி சொல்லல்லா ஹலைவசலம் அவர்களுக்கு தெரியாததால் இந்த பயணத்தில் கலந்து கொள்வது அவரவரின் விருப்பம் என்று நபி சொல்லல்லா ஹலைவசலம் விட்டுவிட்டார்கள் இதற்கு முன்பு தாங்கள் கண்ட சிறிய பெரிய இராணுவ பயணங்களில் நிகழ்ந்ததை போன்றுதான் இந்த பயணத்திலும் நிகழும் என்றெண்ணி அதிகமான நபித்தோழர்கள் இப்பயணத்தில் கலந்து கொள்ளாமல் மதினாவிலேயே தங்கிவிட்டார்கள் அதை நபி சொல்லல்லா ஹலைவசல்லம் அவர்களும் குற்றமாக கருதவில்லை இஸ்லாமிய படையும் அதற்கு தளபதிகள் நியமிக்கப்படுவதும் நபிசல்லா அலி வஸ்லம் மதினாவிலிருந்து வெளியேற ஆயத்தமானார்கள் அவர்களுடன் முன்னூற்றி பத்திற்கும் மேற்பட்டவர்கள் முன்னூற்றி அல்லது முன்னூற்றி அல்லது முன்னூற்றி வீரர்கள் வெளியேறினார்கள் அதாவது எண்பத்தி அல்லது 83 அல்லது 84 நான்கு அவுஸ் கிளையைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்று அன்சாரிகளும் எழுபது அன்சாரிகளும் இருந்தார்கள் மதினாவிலிருந்து வெளியேறும் போது எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் குறைவான தயாரிப்புடன் தான் முஸ்லிம்கள் சென்றார்கள் முஸ்லிம்களிடம் அல்லது ரெண்டு குதிரைகளே இருந்தன ஜுபேர் இவனு அவ்வாம் ரதியுல்லா ஹனுகு அவர்களிடம் ஒரு குதிரையும் மிக்தாத் இவ்வள அஸ்வத் ரதியுல்லாஹ் அனுகு அவர்களிடம் ஒரு குதிரையும் இருந்தது மேலும் எழுபது ஒட்டகங்கள் மட்டும் இருந்தன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 நபி சொல்லாஹ் அலை வசல்லம் மற்றும் அலி மர்சத் இப்னு அபு மர்சத் கனவி ரஹ் ஒன்ஹு ஆகிய மூவரும் ஒரே ஒட்டகத்தில் செய்தார்கள் இம்முறை மதினாவிற்கும் அங்கு தொழுகை நடத்துவதற்கும் பிரதிநிதியாக அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரதையுல்லா ஹன்ஹூ அவர்களை நபி சொல்லாஹ் அலை வசலம் நியமித்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் மதினாவிலிருந்து வெளியேறி ரவ்ஹா என்ற இடத்தை அடைந்த போது அபு இப்னு அப்துல் முந்திர் ரதையுல்லா ஹன்ஹூ அவர்களை பிரதிநிதியாக நியமித்து மதினா அனுப்பி வைத்தார்கள் இப்போருக்கான பொதுவான தலைமைத்துவத்தின் வெள்ளை கொடியை முஸ் இப்னு உமைர் அல் குரேஷி அல் அப்தர்இதியா ஹான்கு அவர்களிடம் வழங்கினார்கள் படையை ரெண்டு பிரிவாக ஆக்கினார்கள் ஒன்று முஹாஜிர்களின் படை கொடியை அலி இப்னு அபு துவாலிபரோதியொல்லாஹ் ஹான்கு அவர்களிடம் கொடுத்தார்கள் இக்கொடிக்கு உகாப் என்று சொல்லப்பட்டது ரெண்டு அன்சாரிகளின் படை இதற்குரிய கொடியை சாத் இப்னு முஹாத் ரதியல்லா ஹன்கு அவர்களிடம் கொடுத்தார்கள் இந்த இரு படைகளின் கொடி கருப்பு நிறமுடையதாக இருந்தது படையின் வளப்பக்க பிரிவிற்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியுல்லா ஹன்கு அவர்களை தலைவராக்கினார்கள் இடப்பக்க பிரிவிற்கு மிக்தாத் இப்னு அம் ரதையுல்லா ஹன்கு அவர்களை தலைவராக்கினார்கள் நாம் முன்பு கூறியது போன்று இவ்விருவர்தான் குதிரை வீரர்களாக இருந்தார்கள் போரின் கடைசி பிரிவிற்கு அனு அவர்களை தலைவராக்கினார்கள் மற்றபடி பொது தளபதியாகவும் படையை வழி நடத்துபவராகவும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை விளங்கினார்கள் இஸ்லாமிய படை பத்ரை நோக்கி நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சரியான தயாரிப்பு இல்லாத இப்படையுடன்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 செய்திகளை சேகரித்தவராக தனக்கு எதிர்வரும் பயணிகளிடம் நிலைமைகளை விசாரித்துக் கொண்டே பயணம் செய்தார் அப்போது முகமது சல்லுல்லா அலை வசல்லம் தங்களது தோழர்களை அழைத்துக் இந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அபு கிடைத்தது அபு உடனடியாக லம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்பவருக்கு கூலி கொடுத்து மக்காவிற்கு சென்று தங்களின் வியாபார கூட்டத்தை காப்பாற்றிக் விரைந்து வருமாறு குறைச்சிகளுக்கு அறிவிப்பு செய்ய அனுப்பி வைத்தார் லம்லம் மக்காவிற்கு விரைந்து பதுனுல் வாதி என்ற இடத்தில் ஒட்டகத்தின் மீது நின்றவராக கூக்குரலிட்டார்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 தோழர்களும் எங்களது வியாபார கூட்டம் போன்று ஆகிவிடும் என்று எண்ணுகிறார்களா ஒரு அவ்வாறு ஆகாது அல்லாஹின் மீது ஆணையாக அவர் எதிர்பார்க்காதது நடக்கப் போகிறது அதை அவர் நன்கு அறிந்து கொள்வார் என்று பேசிக் மக்காவில் உள்ள அனைவரும் வெளியேற தயாரானார்கள் அப்படி தன்னால் முடியவில்லை ஆனாலும் தனக்கு பதிலாக மற்றொருவரை அனுப்பி வைத்தார்கள் மக்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரமுகர்கள் அனைவரும் இப்போரில் கலந்து கொண்டார்கள் ஆனால் அதில் கலந்து கொள்ள முடியாத அபுலகம் மட்டும் தனக்கு கடன் வேண்டிய ஒருவரை தனக்கு பகரமாக அனுப்பினான் மேலும் குறைசிகள் தங்களை சுற்றியுள்ள அரபியர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார்கள் அதிகிளையினரை தவிர அனைத்து கூட்டத்தினரும் அதில் கலந்து கொண்டார்கள் அதிகிளையினரில் இருந்து ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை மக்கா நகர படையின் அளவு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 மக்கா படை புறப்படுவதற்கு ஒன்று கூடிய போது பக்ரு கிளைஞரை பற்றிய நினைவு அவர்களுக்கு வந்தது குறைஷிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக பகைமை இருந்தது இவர்கள் பின்குறமாக தங்களை தாக்கிவிட்டால் இரு நெருப்புக்கிடையில் சிக்கிக்கொள்வோமே என்று பயந்து பின்வாங்கினார்கள் ஆனால் அந்த நேரத்தில் பக்ரு கிளையினரின் முக்கிய பிரிவான கினானாவின் தலைவர் சுராக்கா இவனு மாலிக் இவ்னு ஜுக்ஷூமின் உருவத்தில் ஷைத்தான் தோற்றம்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 அல் குர் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் நாற்பத்தி ஏழு அவனுடைய தூதருடனும் போர் செய்வதற்காக தங்களது முழு தயாரிப்பு ஆயுதங்களுடனும் புறப்பட்டனர் மேலும் முஸ்லிம்கள் தங்களது வியாபார கூட்டத்தை தாக்குவதற்கு துணிவு கொண்டதை பார்த்து மிகுந்த கோபத்துடனும் வெறியுடனும் புறப்பட்டனர் மிக விரைவாக பதிரை நோக்கி மக்காவின் வடப்புற வழியாக பயணம் செய்தார்கள்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 ார் திரும்பிட நினைத்த மக்கா படையில் பிளவு அபுசுஃபியான் எழுதிய கடிதம் குறைச்சிகளுக்கு கிடைத்த போது அவர்கள் அனைவரும் திரும்பிவிடலாம் என்றே எண்ணினார்கள் ஆனால்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 அதற்கு பின் அக்னஸ் ஜுகராவினரிடம் மிகுந்த மதிப்பிற்கு உரியவராகவும் கண்ணியத்திற்கு உரியவராகவும் என்றென்றும் இருந்தார் ஹாஷிம் கிளையினரும் திரும்பிட நாடவே நாங்கள் திரும்பும் வரை நீங்கள் திரும்ப கூடாதென அபுஜகல் அவர்களை பலவந்தமாக அழைத்துச் சென்றான் இவ்வாறு ஜுரா கிளையினர் முன்னூறு பேர் போரிடாமல் திரும்பிவிடவே மீதமுள்ள ஆயிரம் பேர் கொண்ட படை பத்ரை நோக்கி கிளம்பியது இவர்கள் தொடர்ந்து சென்று பத்ரு பள்ளத்தாக்கில் அல் உத்வத்துல் குஸ்வா என்ற மேட்டு பின்னால் தங்கினார்கள் இக்கட்டான நிலையில் இஸ்லாமிய ராணுவம் மதினா படையின் ஒற்றர்கள் நபிசல்லாஹ் அலை வசல்லம் தஃிரான் பள்ளத்தாக்கில் இருக்கும் போது அபு சுஃபியானின் வியாபார கூட்டம் மற்றும் மக்கா படை ஆகியவற்றின் நிலைமைகளை பற்றிய செய்திகளை கொண்டு வந்தனர் ஒற்றர்கள் கூறிய செய்திகளை நன்கு ஆராய்ந்த பின் கண்டிப்பாக அபாயகரமான போரை சந்திக்காமல் இருக்க வாய்ப்பில்லை மேலும் முழுமையான வீரத்துடனும் துணிவுடனும் நிராகரிப்பாளர்களை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு நபி சொல்லா ஹலை வசல்லம் அவர்கள் வந்தார்கள் மக்கா படைகளை எதிர்க்காமல் விட்டுவிட்டால் அந்த பகுதியில் அவர்கள் தங்களின் இராணுவ மற்றும் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தி விடுவார்கள் இதனால் முஸ்லிம்களுக்கு அந்த பகுதி மக்களிடம் கேவலமும் அவமானமும் ஏற்படலாம் இஸ்லாமிய அழைப்பு பணி தனது வலிமையை இழந்து விடலாம் இஸ்லாமின் மீது வெறுப்பும் பகைமையும் கொண்ட ஒவ்வொருவரும் முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்ய துணிவு கொள்ளலாம் இவற்றை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 சூழ்நிலையை கருதி நபி சொல்லா ஹலைவசல்லம் ராணுவத்தின் உயர்மட்ட ஆலோசனை சபையை கூட்டினார்கள் அதில் தற்போதுள்ள நிலைமையை சுட்டிக்காட்டி தங்களது படையினருடனும் அதன் தளபதிகளுடனும் கருத்துகளை பரிமாறி கொண்டார்கள் அப்போது சிலருடைய உள்ளங்கள் அச்சத்தால் நெடுங்கின இரத்தம் சிந்தும்படியான போரை பயந்தார்கள் இவர்களை பற்றிதான் அல்லாஹ்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 படையின் தளபதிகளோ மிக துணிவுடன் இருந்தார்கள் அபுபக்கர் ரோதியு எழுந்து பேசினார்கள் அழகாக பேசி முடித்தார்கள் பின்பு உமர் ரோதியு எழுந்து அவர்களும் அழகாக பேசினார்கள் பின்பு மிக்தாத் ஆம் ரயா வன்கு எழுந்து பேசினார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹு உங்களுக்கு காட்டிய வழியில் செல்லுங்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக சங்கை குர்ஆனில்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 உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு இடம் வரை சென்றாலும் நாங்களும் உங்களுடன் மிக துணிவுடன் வருவோம் இவ்வாறு மிகு கூறி முடித்தார்கள் அவரின் வீர உரையை கேட்டு நபி அலேஹி வசல்லம் அவர்கள் அவரை பாராட்டி புகழ்ந்து அவருக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் இந்த மூன்று தளபதிகளும் முஹாஜிர்களில் உள்ளவர்கள் முஹாஜிர்கள் படையில் மிக குறைவானவர்களாக இருந்ததால் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அன்சாரி தளபதிகளின் கருத்துக்களை அறிய விரும்பினார்கள் ஏனென்றால் இவர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள் மேலும் போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அன்சாரிகளையே அதிகம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும்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 அதற்கு கட்டுப்படுவோம் என்று உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்தோம் எனவே நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலுக்குள் மூழ்கினால் நாங்களும் மூழ்குவோம் எங்களிலிருந்து ஒருவரும் பின்வாங்க மாட்டோம் நாளை எங்களுடன் எதிரிகளை நீங்கள் சந்திப்பதை நாங்கள் வெறுக்கவில்லை நிச்சயமாக போரில் நாங்கள் உறுதியுடன் இருப்போம் எதிரிகளை சந்திப்பதில் உண்மையாளர்களாக இருப்போம் உங்களுக்கு கண்குளிர்ச்சி தருபவற்றை அல்லாஹ் எங்களால் வழங்கலாம் அல்லாஹுடைய அருளுடன் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் மற்றும் அறிவிப்பில் வந்துள்ளது அல்லாஹுவின் தூதரே தங்களின் இல்லங்களில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வது மட்டுமே கடமை என அன்சாரிகள் நினைப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன் அவர்களின் சார்பாக நான் பதிலளிக்கிறேன் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பயணித்துச் செல்லுங்கள் நீங்கள் விரும்பியவருடன் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியவரின் உறவை வெட்டிவிடுங்கள் நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்துக் நீங்கள் விரும்பியதை எங்களுக்கு கொடுங்கள் நீங்கள் எங்களிடமிருந்து எடுத்துக் கொண்டது நீங்கள் எங்களுக்காக விட்டுவிட்டதை விட மேலானதாகும் நீங்கள் எங்களுக்கு எவ்விஷயத்திலும் எதை கட்டளை அது விஷயத்தில் எங்களின் செயல்கள் உங்களின் கட்டளைக்கு இணங்கித்தான் இருக்கும் அல்லது என்றும்பி அலே வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் சாதின் பேச்சையும் அவரின் உற்சாகத்தையும் கண்ட நபி சொல்லு அலே வசல்லம் அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள் பின்பு நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு ரெண்டு கூட்டங்களில் ஒன்றை எனக்கு வாக்களித்துள்ளான் அல்லாஹுவின் மீது ஆணையாக அக்கூட்டத்தினர் வெட்டுண்டு விழும் இடங்களை நான் இப்போது பார்ப்பதை இருக்கின்றது என்று கூறினார்கள் இஸ்லாமிய படை பயணத்தை தொடர்கிறது பின்பு நபி சொல்லாஹு அலை வசல்லம் தஃிரான் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு அசாஃபிர் வழியாக சென்று தபா என்ற இடத்தை அடைந்து பின்பு அங்கிருந்து மலை மிகப்பெரிய மணற்குன்றான வள பக்கம் விட்டுவிட்டு பத்ருக்கு சமீபமாக வந்திறங்கினார்கள் கண்காணிக்கும் பணியில் நபி அவர்கள் அங்கிருந்து நபி சொல்லா அலி வசலம் அபுபக்கருடன் மக்கா படைகளை கண்காணிக்க மக்கா படையினர் எங்கு கூடாரமிட்டு உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு வயது முதிர்ந்தவரை பார்த்தார்கள் அவரிடம் குறைசிகளை பற்றியும் முகமது மற்றும் அவரது தோழர்களை பற்றியும் உமக்கு தெரியுமா என்று விசாரித்தார்கள்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 பின்பு நீங்கள் யார் என்று அவர் கேட்க நபி சொல்லு அலை தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம் என்று கூறி அங்கிருந்து உடனே சென்று விட்டார்கள் இதை கேட்ட அந்த வயோதிகர் என்ன தண்ணீரிலிருந்து வந்தவர்களா எந்த தண்ணீரில் இருந்து இராக் நாட்டு என்று புரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார் மக்கா படையின் முக்கிய விஷயங்களை அறிதல் அன்றைய மாலை எதிரிகளை பற்றி மேலும் பல புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக முஹாஜிர்களில் உள்ள மூன்று முக்கிய தளபதிகளை நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் அலி இவ்னா அபு தாலித் ஜுபேர் இவ்னா அவ்வாம் சாத் இவ்னா அபி வக்காஸ் ரதியாஹ் அன்பும் ஆவார்கள் இவர்கள் பத்ரின் தண்ணீர் உள்ள இடத்திற்கு சென்றபோது அங்கு இருவர் மக்கா படைகளுக்காக தண்ணீர் எடுத்துக் அவர்களை கைது செய்து நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள் அப்போது நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் தொழுது கொண்டிருந்தார்கள் அவ்விருவரிடமும் இஸ்லாமிய படையினர் விசாரிக்கவே அவர்கள் நாங்கள் குறைசிகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல வந்திருக்கிறோம் என்றார்கள் இவர்கள் அபு சுஃபியான இருக்கலாம் என்றெண்ணி இவர்களின் பதிலை ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக அடித்தார்கள் அடிக்கு பயந்த அவ்விருவரும் ஆம் நாங்கள் அபு சுஃபியானின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் என்றார்கள் உடனே அவ்விருவரையும் அடிக்காமல் விட்டுவிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் தொழுது முடித்தவுடன் தங்களது படையினரை கண்டிக்கும் விதமாக அவ்விருவரும் உங்களிடம் உண்மை கூறிய போது அடித்தீர்கள் ஆனால் பொய் கூறிய போது அவர்களை விட்டுவிட்டீர்கள் அல்லாஹ் உண்மையைத்தான் கூறினார்கள் அவர்கள் குறைசிகளுக்காக வந்தவர்களே என்று கூறினார்கள் பின்பு அந்த இருவரையும் அழைத்து குறைசிகளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று நபி சொல்லா ஹலேவஸ்லம் கேட்கவே நீங்கள் பார்க்கும் அந்த பெரிய மேட்டிற்கு பின் குறைசிகள் இருக்கிறார்கள் என்றார்கள் அவர்கள் எத்தனை பேர் என்று நபி சொல்லாஹலம் கேட்டார்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் கூறினார்கள் அவர்களிடம் எப்படிப்பட்ட தயாரிப்புகள் என்று கேட்க அதற்கு அவர்கள் ஒரு நாள் ஒன்பது மறுநாள் பத்து ஒட்டகங்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அப்போது நபிவாசலம் அவர்கள் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் நபர்கள் வரை இருக்கலாம் என்றார்கள் பின்பு அவர்களிடம் குறைசி பிரமுகர்களில் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று நபிசுல்லா அலைவாசம் கேட்க உத்னோ ரபியா இப்னு அபுல் புக்தரி இப்னு ஹிஷாம் ஹக்கீம் இப்னு இப்னு குவைலித் ஹாரிஸ் இப்னு ஆமீர் இப்னு ஹாரிஸ் ஜமுஆ அஸ்வத் அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் உமையா இப்னு கலப் ஆகியோரும் மற்றும் பலரும் வந்திருக்கிறார்கள் என அந்த கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மக்களை நோக்கி இதோ